தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பதிமூன்றாவதாக திகழ்பவர் ஆணைய நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழ நாட்டின் ஓர் உட்பகுதியாகிய மேன்மழநாடு என்பது நிறைந்த வளத்தினை உடையது திருமங்களவூர் என்பது மேல்மல்நாட்டில் ஒரு சிற்றூர் ஆகும் இவ்வூரில் ஆய ஆயர் குளத்தில் கார்த்திகை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் தோன்றியவர் ஆணையர் என்பவர் ஆவார் லிங்க வழிபாட்டை மேற்கொண்டு ஒழுக்பவர் பசுகளை மேய்ப்பது இவரது தொழிலாகும் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் நேரங்களில் சிவபெருமானை மனதிலே நினைத்து புல்லாங்குழல் வாசிப்பதியே வழிபாடாக தொடர்ந்து வந்தார் ஒருநாள் ஆணையர் செல்லும் வழியில் பூத்து குலங்கி கொண்டிருந்த கொன்றை மரத்தை கண்டார் அந்த கொன்றை மரமானது அவரது கண்ணுக்கு சடையில் கொன்றை மாலை அணிந்த சிவபிரானைப் போல காட்சியளித்தது அதை கண்டதும் இரவனை நேரடியாக கண்ட கழிப்பில் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க தொடங்கிவிட்டார் ஆனையரது வாசிப்பில் மெய் மறந்து மேய்ந்து மாடுகளும் காடுகளில் இருந்த விலங்குகளும் பறவைகளும் தம்மை மறந்தன நேரம் போவதே தெரியாது வாசித்து இருந்தார் பகல் இரவாகி மீண்டும் பகலாயும் அவர் புல்லாங்கோலை நிறுத்தாமல் வாசிக்க அந்த இசையில் நரகலோகங்களில் வாசிப்பவர்களும் மலையில் தெய்வங்களும் தேவர்களும் இசை எனும் அமுதை பருகி மகிழ்ந்தனர் மீண்டும் மீண்டும் வாசித்து கொண்டே இருக்க மலையிலிருந்து விழும் அருவிகளும் காட்டார்களும் கூட ஓடாமல் நிற்க நிற்க இயற்கையே அவருக்கு மயங்க போனது இறுதியில் இசைய வடிவான சிவபெருமானும் ஆணையரது இசையில் மகிழ்ந்து உமாதேவியரோடு ரிஷ்ப வாகனத்தில் காற்றளித்து ஆணையரை தன்னுடன் அழைத்து அதிலிருந்து ஆணையர் ஆணைய நாயனார் என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டார் ஆணையர் புல்லாங்குயலை வாசித்தவாறு சிவபெருமானும் புல்லம் பொன்னம்பலத்திற்குள் புகுந்தார் இவரது வரலாற்றிலிருந்து நாம் கருவது சிவசிந்தனை ஆழ்ந்தல் பண்பு போற்றப்படுகிறது ஆகும் அதனால் நாம் அனைவரும் சிவன் செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அருளை பெறுவோம் சிவனடியாரர்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவத்துண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்